அவர்கள் அடே வசல்லம் அவர்களுக்கும் கிபாவுக்கும் இடையே உறங்கிக் கொண்டிருப்பேன் அவர்கள் சஜிதா செய்யும் விரலால் என் காலில் குத்துவார்கள் நான் கால்களை மடக்கிக் கொள்வேன் இவ்வாறு இருக்க எங்களை நாய்களுக்கும் கழுதைகளுக்கும் சமமாக்கிவிட்டீர்களே